ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்கமாகத்மத்தை சொல்லக்கூடியதான ஸ்கந்தபுராணத்தை பார்த்துனுபுகிறோம் நாரதஸ்வாமி அம்பரீஷருக்கு உபதேசிப்பதாக அமைஞ்சிருக்கு அதில் ஒரு சரித்திரத்தை நாரதஸ்வாமி விரிவாக அம்பரீஷருக்கு சொல்கிற சுவாரஸ்யமான சரித்திரம் அப்படி இஷ்வாக்கு வம்சத்தில் ஹேமான்கன் என்கிற ஒரு ராஜா வாழ்ந்து வந்தார் கொடுக்கணும்னு ஆசைப்படுறவன் நல்ல படிப்பாளி இந்திரிய உடையவன் சத்ருக்களை ஜெயிச்சவன் அவருக்கு நிறைய சிறப்பான குணங்கள் இருந்தாலும் நல்ல குணங்கள் மிகவும் முக்கியமாக இருந்தது அவன் செய்த தானம் அப்படின்னு பார்த்தா யாவத்தியோ பூமிகனிகா யாவன் தகா ஜலபிந்தவகா யாவன் துடூடி ககனே தாவத்தீ ர்சகா பூமியில் முளைச்சி வரக்கூடியதான விதைகள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எப்படி எண்ணி முடியாதோ கை ஜலம் எடுத்து கொண்டோ தெளிச்சால் அதிலே எவ்வளவு ஜல பிந்துக்கள் இருக்கு அப்படின்னு எப்படி எண்ண முடியாதோ ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்னு எப்படி எண்ண முடியாதோ அதுபோல எண்ண முடியாத அளவுக்கு கோதானத்தை செய்தவன் அந்த அரசன் ஏனேஷ்டர்பை பூமிஹீ பரிஹிஷ்மதி சுபா ஒரு உதாரணம் சொல்கிறேன் அவன் செய்த யாகத்தின பூமி பூராவும் தர்பையினாலேயே மூடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் பூமியில எங்க தர்படந்தாலும் அந்த தர்பயை எடுத்தால் இது என்ன தர்ப்பு ஹேமாங்கன் செய்த யாகத்திலே உபயோகப்படுத்தப்பட்ட தர்பை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பூமி பூராவும் தர்பயினாலேயே மூடப்பட்டிருந்தது அவ்வளவு எண்ணிக்கையான யாகங்களை செய்தவன் கோபோதில தோஷித்தாக பகவோத்விஜா கோதானம் என்ன பூமி தானம் என்ன எள்ளு தானம் என்ன ஸ்வர்ண தானம் என்ன இப்படி தானங்களை நிறைய செய்தவன் தேனா தத்தானி தானானி நவித்யந்த யதிஷ்ருதம் அவன் செய்யாத தானம் என்று ஒண்ணு கூட கிடையாது சொல்ற அளவுக்கு நிறைய தானங்களே செய்தவன் ஜனங்களே அந்த அரசன் செய்யாத தானம் இல்லை அவ்வளவு தானங்களை செய்திருக்கான்னு அந்த ஊர் ஜனங்களே சொல்கிற அளவுக்கு தானம் செய்திருக்கான் தேனாதத்தம் ஜலம் செய்கம் சுகலப்ய ஜியான்றப்பா ஆனால் அவன் ஒரு சொம்பு ஜலம் கூட தானம் பண்ணணும் என்று அவனுக்கு தோணலை ஜலதானம் ஒன்று தான் அவன் பண்ணலை பாக்கி எல்லா தானங்களும் நிறைய கொடுத்துருக்கான் ஆனால் ஜலதானத்தில் அவனுக்கு ஒரு விருப்பம் இல்லை காரணம் சுகலப்ய தியான் அது அனைத்து இடங்களிலும் சுலபமாக கிடைக்கிறது நதியில் ஜலம் ஓடுறது ஓடுற தண்ணியை ஒரு சொம்பலை எடுத்து தானம் பண்ணுறதுல என்ன பெருமை இருக்குது அப்படின்னு அதில் ஒரு எண்ணம் குறவான எண்ணம் அந்த அரசனுக்கு போதிதோ பிரம்மபுத்திரேன வசிஷ்டேன மகாத்மனா அவனுக்கு ஜலதானத்தில் ஒரு ஈடுபாடே வரலை காரணம் அது சுலபமாக கிடைக்கக்கூடிய வஸ்து அதில் தானம் பண்ணுறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை அந்த அரசனுக்கு போர்க்கணும்னு நினைச்ச குலகுருவான வசிஷ்டர் அதுதான் குருவனுடைய லக்ஷணம் குருவனுடைய லக்ஷணம் சொல்கிற பொழுது தர்மசாஸ்திரத்தில் நிவாரணி நோ மோஹாத்து அதர்மாத்து நிருபதி குருஹு சோப்பி தத் பாப பாக் பாக்ஸ்யாத்து அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது எந்த ஒரு அரசன் சரியானபடி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கல்லையோ அவனுக்கு அதை எடுத்து சொல்லணும் சொல்லலைன்னா அந்த அரசன் செய்யக்கூடியதான பாபத்தில் பங்குண்டு குலகுருவுக்கு பங்குண்டு தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது ராஜ்னஹா ராஷ்டிரகிருதம் பாபம் ஜனங்கள் செய்யக்கூடியதான பாபங்கள் எல்லாம் ராஜாவுக்கு போய் சேரும் ராஜாவுக்கும் அதில் பங்குண்டு ராஜபாபம் புரோஹிதம் அந்த ராஜா செய்கிற பாபம் ஜனங்களுடைய பாபம் ரெண்டுமாக சேர்ந்து அந்த ராஜாவுடைய குல குருவுக்கு போய் சேரும் அந்த குருவுக்கும் அதில் பங்குண்டு பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாபம் ஸ்திரீகள் பெண்கள் செய்யக்கூடியதான பாபங்களில் புருஷர்களுக்கு பங்குண்டு சிஷ்ய பாபம் குரும் பிரஜை சிஷ்யன் செய்யக்கூடியதான பாபங்களில் குருவுக்கும் பங்குண்டு அதுதான் ஆச்சாரியன் குரு அப்படின்னா ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் ரொம்ப நல்லதை சொல்லணும் ஆத்துவாத்தியார் அப்படின்னு சொல்கிறோம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆத்து வாத்தியார்னு வராறே அவரை நாம் ரொம்ப உயர்வாக சொல்கிறோம் காரணம் நாம் செய்யக்கூடியதான நல்லது கெட்டதில் அவருக்கும் பங்கு இருக்குது அதனாலே தான் ஆத்துவாத்தியார்னா பொறுப்பு ஜாஸ்தி ரொம்ப நல்லதை சொல்லி எப்படியாவது அவனுக்கு அதை செய்து வச்சுவிடணும் சரியான முறையில் அவன் இல்லை என்னால் இப்போ முடியல இந்த சௌரியப்படி எனக்கு இந்த காரியத்தை செய்து வச்சுடுங்கோ அப்படின்னா சரி நமக்கு என்ன அவன் சொல்கிறான் அவனுடைய காரியம் அப்படின்னு அதில் ஒரு குறைவான எண்ணம் ஏற்படக்கூடாது வாத்தியாருக்கு அவன் எடுத்து சொல்லணும் இல்லைப்பா அப்படி சொல்லக்கூடாது இந்த காரியத்தை இப்படி தான் செய்யணும்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நான் உனக்கு அதற்கு தகுந்தாற் போல் நான் உனக்கு செய்து வைக்கிறேன்னு எடுத்து சொல்லி பொறுப்பெடுத்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறவர் ஆச்சாரியன் குரு அல்லது ஆத்துவத்தியர் அதை ஞாபகம் வச்சுட்டு வசிஷ்டர் நினைக்கிறார் பிரம்மபுத்திரரான வசிஷ்டர் இந்த அரசனுக்கு எடுத்து சொல்லணும்னு வந்து சொல்கிறார் அமௌல்யம் சர்வதோ லப்யம் தத்தாத்தாக்கிம் ஃபலம் இப்போ இப்போது வைசாக்க மாதம் நடக்கிறதுப்பா உதகதானம் பண்ணணும் உதக தானம்னா தீர்த்த தானம் நிறையா ஜலதானம் செய்யணும் நீ நிறைய தண்ணீர் பந்தல் வெய்யே அது கட்டாயம் செய்யணும் அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார் ஆனால் அந்த ராஜாவுக்கு அதில் ஒரு ஈடுபாடு வரல அந்த ராஜா சொன்னான் அமௌல்யம் சர்வத்தோ லப்யம் தீர்த்தத்துக்கு என்ன மதிப்பு ஓடுற தண்ணியை சொம்பில் பிடிச்சி கொடுக்குறதுல என்ன மதிப்பு இருக்குது குரோ சர்வத்தோலப்யம் மேலும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தானே வீட்டுக்கு வீடு இருக்கக்கூடிய வஸ்து தானே தத்தாத்தா கிம் ஃபலம் லபேத்து அதை தானம் பண்ணுறதுனால கொடுக்கறவனுக்கு என்ன பெரிய பலன் கிடைச்சிட போகிறது அப்படின்னு கேட்குறான் அப்படி இருந்த காலம் அது சமருத்தியாக தண்ணீர் கிடைச்சதான காலம் இப்போது ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் ரொம்ப மதிப்பு வாய்ந்து பால் விலையை விட தண்ணீர்னுடைய விலை அதிகமிப்போம் அந்த அளவுக்கு நாம் அதை ரொம்ப குறைச்சி மதிப்பு போட்டுவிட்டோம் ஆகையினால்தான் கிடைக்க மாட்டேங்கிறது அப்போது சுபிக்ஷமாக இருந்திருக்கு இப்போ ஒவ்வொரு கரண்ட் இல்லைன்னா ஒரு வீட்டிலையும் தண்ணி கிடையாது இப்போது முன்னாடியாவது கிணறு இருந்தது கரண்ட் இல்லைன்னா ஜலம் இழுத்து எடுத்து அப்படி கிணறு இருந்தது ஆனால் கிணத்துக்கு ஒரு அஞ்சு ஜ இடம் செலவாகிடுது அந்த இடத்துல ஒரு ஏதாவது ஒரு ரூமை கட்டிவிடலாம் அப்படின்னு கிணத்த மூடி இருக்கிற கிணத்தையும் மூடி போர் போட்டு மோட்டார் போட்டு வச்சுக்கிறோம் கரண்ட் இருந்தால் தானே மோட்டார் ஓடும் ஒரு ஒரு சொட்டு ஜலமும் ஏதோ ஒரு ரூபாய் மதிப்பு இருக்குது மோட்டார் போட்டால் தான் ஜலம் வரும் அப்படி ரொம்ப மதிப்புள்ள பொருளாக இலவசமாக நமக்கு கிடைச்ச வஸ்துவை ரொம்ப மதிப்புள்ள பொருளாக நாம் அதை மாற்றிட்டோம் அப்படி சொல்கிறான் அந்த ராஜா அதனால என்ன பெருமை இருக்கு துர்ப்புத்தியா நார்ச்சய் துர்ப்புத்தியா ஹேதுவா தேஷ்ட நஜலம் தத்தவான் துஜே ஆகையினால ஜலம் கொடுக்கறதுல ஒரு பெருமை இருக்கிறாப்புல எனக்கு தெரியல அப்படின்னு வாதம் பண்ணுறான் குருவனிடத்தில் ஒரு கெட்ட எண்ணம் வந்துட்டது அந்த அரசனுக்கு அலப்பியதானே புண்ணியம் சியாது இதிவாக்கியம் சுயுக்தி மது எது யாருக்கு கிடைக்காதோ அதை கொடுக்கணும் அதுதானே பெருமை இருக்குது அப்படி பெருசாக கொடுக்கணும் கொடுத்து கொடுக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த வாங்கிக்கிறவரும் எவ்வளோ பெருமையாக வாங்கிக்கிறார் ஒருத்தருக்கு ஏதோ நூறுரூவா தேவைப்படுறதுங்கிற பொழுது நாம் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா எவ்வளோ சந்தோஷப்படுவார் அவர் நமக்கும் எவ்வளோ திருப்தியாக இருக்கும் அப்படி செய்யணும் இந்த ஜலத்தை கொடுக்கறதுனால தானம் பண்ணுறதுனால பெரிய பலன் இருக்கிறாப்ல தெரியல அப்படின்னு அந்த அரசன் சொன்னது மாத்திரம் ச ஆனச்சிஜான் விங்கியான் தரித்ரான் விறத்திகரிசிதான் நார்ச்சயது ஸ்ரோத்ரியான் விப்ரான் தத்வ்ஞான் பிரம்மவாதிநகா அப்படி யாருக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்கிறது பார்க்காமல் நிறைய கொடுத்தான் நிறைய பேருக்கு மேற்கொண்டு என்ன செய்தான்னு அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்